வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் குமார் இன்று அக்டோபர் 27 ஏழாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆம்ஸ்டர்டாம் நகரம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி அறுநூற்றி ஆண்டு பென்சில்வேனியாவின் ஃபிலடெல்பியா நகரம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு ஸ்பெயின் குடியேற்ற நாடுகளுக்கும் ஐக்கிய அமெரிக்காவுக்கும் இடையேயான எல்லைகளை வரையறுக்கும் உடன்படிக்கை ஐக்கிய அமெரிக்காவுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ஃப்ரெஞ்சு படையினர் பெர்லின் நகரினுள் நுழைந்தனர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ஐக்கிய அமெரிக்கா முன்னாள் ஸ்பெயின் குடியேற்ற நாடான மேற்கு ஃப்ளோரிடாவை தன்னுடன் இணைத்து கொண்டது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதாம் ஆண்டு ஒரு பிரெஞ்சு படை மெட்ஸ் நகரில் இடம்பெற்ற போரில் பிரஷ்யாவிடம் சரணடைந்தனர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ஜப்பானில் 8 புள்ளி அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டதில் ஏழாயிரம் பேருக்கு மேல் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நியூயார்க் நகரில் முதலாவது சுரங்க பாதை சப்வே திறக்கப்பட்டது இதுவே அமெரிக்காவில் மிகப்பெரியதும் உலகில் மிகப்பெரிய சுரங்கப்பாதைகளில் ஒன்றும் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரொடிஷியா நாட்டில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் அந்நாட்டு மக்கள் தென்னாப்பிரிக்க ஒன்றியத்துடன் இணைவதை எதிர்த்து வாக்களித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உஸ்பெக் சோவியத் குடியரசு சோவியத் ஒன்றியத்தில் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு தெற்கு ஆஸ்திரேலியாவில் எமுஃபீல்டு என்ற இடத்தில் டாட்டம் இரண்டு என்ற அணுவாயுத சோதனையை பிரிட்டன் மேற்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பாகிஸ்தானின் முதலாவது அரசு தலைவர் இஸ்கந்தர் மிஸ் மிர்சா இராணுவ புரட்சி பதவியிலிருந்து இறக்கப்பட்டு இராணுவ தலைவர் அயூப் கான் ஆட்சியை கைப்பற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் யூ விமானம் ஒன்று கியூபாவில் சுட்டு வீழ்த்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு காங்கோ மக்களாட்சி குடியரசு ஸீர் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு அமெரிக்க அதிபர் ரொனால்டு ரீகன் அவர்கள் மாஸ்கோவில் கட்டப்பட்டு வந்த அமெரிக்க தூதரக கட்டிடப் பணிகளை நிறுத்தி வைத்தார் அக்கட்டிடத்தில் ஒட்டுக்கேட்பு கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் இந்த உத்தரவை அவர் பிறப்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு யாழ்ப்பாண மாவட்டத்தை தாயகமாக கொண்ட முஸ்லிம்கள் அனைவரும் விடுதலை புலிகளால் கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு துருக்மெனிஸ்தான் சோவியத் ஒன்றியத்திடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு போலந்து நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுக்கு பின்னர் முதல் முறையாக சுதந்திரமான தேர்தல்கள் நடைபெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆர்மீனியாவில் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி சுற்று நிகழ்வில் அந்நாட்டு பிரதமர் அவை தலைவர் உட்பட எட்டு பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு காங்கோவில் இடம்பெற்ற பெரு வெள்ளம் காரணமாக முப்பது பேர் கொல்லப்பட்டு நூறு பேர் காயமடைந்தனர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கேட்டிலோனியா ஸ்பெயினிடமிருந்து தனது விடுதலையை அறிவித்தது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாசா தனது முதலாவது சட்டன் ஒன்று ராக்கெட்டை விண்ணுக்கு செலுத்தியது இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு நிக்காலோ பாகினினி இத்தாலிய இசைக்கலைஞர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தியடர் ரூஸ்வெல்ட் அமெரிக்காவின் இருபத்தி ஆறாவது குடியரசுத் தலைவர் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜத்தீந்திரநாத் தாஸ் இந்திய விடுதலைப் போராளி புரட்சியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு பதே சிங் சீக்கிய சமய அரசியல் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு கே ஆர் நாராயணன் இந்தியாவின் பத்தாவது குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு சில்வியா பிளாத் அமெரிக்க எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு சிவகுமார் தமிழக நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மாவை சேனாதி ராஜா இலங்கை அரசியல்வாதி ஈழ செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு திலீப் மலையாள நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு குமார சங்கக்கார இலங்கை கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இர்பான் பத்தான் இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுனிதா ராவ் இந்திய அமெரிக்க டென்னிஸ் வீராங்கனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு டேவிட் வார்னர் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி அறநூற்றி ஐந்தாம் ஆண்டு அக்பர்க் முகலாய பேரரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லான் ஃபில்லியோசா பிரான்ஸ் இந்தியவியலாளர் தமிழறிஞர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மரகதம் சந்திரசேகர் இந்திய அரசியல்வாதி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வாழப்பாடி ராமமூர்த்தி தமிழக அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எல்ஐசி நரசிம்மன் தமிழக திரைப்பட நடிகர் நாலின் சிறப்புகள் செயின்ட் வின்சென்ட் கிரனடீன்கள் மற்றும் துர்க்மெனிஸ்தான் ஆகிய நாடுகளின் விடுதலை தினம் என்று இந்தியாவில் காலாட்படை தினம் உலக பாரம்பரிய ஆடியோ விஷுவல் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே